வணக்கம் நற்றினையின் ஒரு யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பகுத்து உண்ண தெரியாதவன் காட்டிலே வாழும் குரங்குகளுக்கு நிகரானவன் ஆம் பகுத்து உண்ண தெரியாதவன் காட்டிலே வாழும் குரங்குகளுக்கு நிகரானவன் என்கிறார் வள்ளலார் நன்றி வணக்கம்